சிவசாச்சாரியமியமாரியப்பந்தேபரம் முக்கம் ஆஷா முக்கிய நாஷன வேித் ஆயர் ஆத்மா அல்லது நான் என்பது உடலோ மனமோ புத்தியோ அல்ல என்பதை தெள்ளத்தெளிவாக விளக்கிக் கொண்டே வருகிறார் இந்த அறுபத்தி மூன்று அறுபத்தி நான்கு ஸ்லோகங்கள் கூறுகிற கருத்து கண்ணாடியில் தெரிகின்ற முகமானது உண்மையான முகத்திற்கு உண்மையான முகம் போன்றே தெரிகிறது உண்மையான போன்றே தெரிகிறது இந்த முகத்துக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்கிற மாதிரி தெரிகிறது இல்லை நமக்கு தெரியும் வித்தியாசம்னு அந்த இடத்துல ஞானம் இருக்குது ஆனால் அது முகம் மாதிரியே இருக்குது அதனால் திரும்ப திரும்ப அதையே பார்த்துருக்கும் அதில் தான் நமக்கு ரொம்ப அபிமானம் இருக்குது நம்மை இங்கே இது இப்படி ஆப்ஜெக்டாக பார்க்க முடியாது இங்கே விச் அறிவுனால ஆப்ஜெக்டாக பார்க்குறதுக்கு நிறைய பேரால் முடியாது ஆனால் வந்து ஸ்தூலமாக ஆப்ஜெக்டாக பார்க்குறதுக்கு பிடிக்கிறது ஸ்தூலமாக கண்ணாடி கிட்ட நிற்கணும்னா ரொம்ப நேரம் நிற்கிறது கூட ஆனந்தமாக தான் இருக்கு ஃபோட்டோவை பார்த்துட்டே போல தான் இருக்குது ஆகினால என்னன்னா அறிவுனால இந்த சரீரத்தை மனசை புத்தியை ஆப்ஜெக்டாக பார்க்கறதுக்கு நமக்கு அவ்வளோ தெரியல தெ அதுக்கான முயற்சியும் எடுக்கிறது இல்லை ஆனால் ஸ்தூலமான வடிவத்தை பார்ப்பதில் நமக்கு விருப்பம் இருக்கிறது இது எப்படியோ அப்படித்தான் இந்த உடம்பாக நான் இருக்கிறேங்கிறது தான் நமக்கு திருப்தியாக இருக்கே தவிர இந்த உடம்புக்கு வேறாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதுல நமக்கு அவ்வளவு தூரம் பிடிபடுறதில்லை இதில் இருக்கிற அல்ப சுகத்துக்காக வேண்டி அனந்த துக்கத்தை அனுபவித்துக்கொண்டு இந்த சரீரத்தையும் மனசையும் நாம் மிகவும் நேசிக்கிறோம் மிகவும் ஆர்வத்தோடு இதை விரும்புகிறோம் ஆகையினால் அவர் தெளிவுபடுத்துகிறார் நீ உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் இதை இதில் இதில் நீ அபிமானம் வைப்பாயே ஆனால் இதைத்தான் நீ என்று கருதுவாயே ஆனால் இன்பத் துன்பங்களிலிருந்து நீ தப்பிக்க முடியாது சம்சாரத்திலிருந்து நீ விடுபட முடியாது என்பதை விளக்குவதற்காகத்தான் இந்த ஸ்லோகங்களிலே கருத்துக்களை உபதேசிக்கிறார் கண்ணாடியில் விளங்குகின்ற முகமானது எப்படி உண்மை முகம் பொய்யாக தோற்றம் அளிக்கிறதோ உண்மை முகம் பொய்யாக தோற்றம் அளிக்கிறதோ அப்படியே இருக்குது ஒன்றும் கொஞ்சம் வித்தியாசமே தெரியல அதுதான் நான் இதுவே நானே நீ நீயே நான்குற மாதிரி அதுக்கிட்ட அப்படி ஒரு அபிமானிருக்கு அதனால தான் அங்கே அங்கே நமக்கு அதனுடைய தாற்பர்னால் அதுக்கிட்ட ரொம்ப நேரம் நிற்கிற போது அது ரொம்ப நாம் விரும்புகிறோம் அது ரொம்ப சத்தியம் மாதிரி நமக்கு தெரிகிறது ரிஃப்ளெக்ஷனாக நம்ம வந்து ஒரிஜினல்ங்கிற மாதிரி நினைக்கிறோம் அந்த இடத்துல அந்த விவேக்கம் நாம் பண்ணுறது இல்லை விவேக்கம் பண்ணினா கண்ணாடி கிட்டே ரொம்ப மாட்டோம் அதே மாதிரி இங்கேயும் விவேகம் பண்ணினா சரீரத்தில் அபிமானம் போய்டும் அங்கே விவேகம் பண்ணினா ரொம்ப நேரம் எப்படி நிற்க மாட்டோமோ அதே மாதிரி இங்கே கண்ணாடியை பார்க்காம வேதாந்தத்தை பார்த்து விசாரம் பண்ணினோமே ஆனால் இங்கேயும் அபிமானம் போயிடும் அதுக்காக கண்ணாடியை பார்க்கப்படாதுன்னு அர்த்தம் ஓஹோ கண்ணாடியை பார்த்தா நமக்கு மொ வந்துடும் அப்படின்னு பயப்படாதீங்க கண்ணாடி கண்ணாடியை பார்க்கணுக்காக நம்ம மூஞ்சி மற்றவங்க பார்க்கறதுக்காக நம்ம பார்க்கணும் இன்னொருத்தர் வந்து ஓடி போகாமல் இருக்கணுமே அதுக்காக பார்த்துதான் இல்லை அதுக்காக வேண்டிய அது எப் அது அதுல ரொம்ப தாத்பரியம் கொடுத்தோமனா இடைஞ்சேன் அதுல சுகம் காணக்கூடாது அது வந்து பார்க்கறதுக்காக பார்க்கணுமே தவிர அதுல ஒரு சுகம் கான்ற புத்தி வரக்கூடாது அப்புறம் துக்கத்தையும் பார்க்க வேண்டி அதுலேயே முதல்ல நல்ல கருப்பாக இருக்கும் முடி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைக்க ஆரம்பிக்கும் கண்ணாடியில் பார்க்குறவங்க கஷ்டமாக இருக்கும் இல்லையா நியாயம் தானே இது வந்து முதல்ல நம்ம அழகாக இருக்கிற போது கருப்பு முடியோடு இருக்கிற போது பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருந்தது கண்ணாடியில் அதே கண்ணாடி தான் நம்ம வண்டவாளத்தெல்லாம் இப்போ தண்டவாளம் ஏற்றுறது எல்லாம் வச்சுங்க ஒரு இதுக்காக அப்போ பார்க்குற போது நமக்கு துக்கமும் கொடுக்கமா கொடுக்காதா கண்ணாடின்னா கண்டிப்பாக கொடுக்கும் திடீர்னு இங்கே ஏதாவது ஒன்று வந்துடும் இந்த முகத்தில் ஏதாவது ஒரு கோடோ கீடோ விழுந்துடும் பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும் நமக்கு அதை பார்க்குற போது பார்த்து பார்த்து வருத்தமாகவே இருக்கும் தட வேண்டிய உட்காந்துருக்க வேண்டியது என்ன பண்ண முடியும் இது என்ன அதை ரொம்ப ரியலாக நம்ம நினைக்க ஆரம்பிச்சுட்றோம் அது அதை நமக்கு துக்கம் கூட கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஆகையனால அதை விவரமா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டி இதை சொல்லுகிறார் அடைகிறோமோ அதனால தான் இதுல அபிமானம் வச்சு நாம சுக துக்கம் அடைகிறோங்கிற அந்த திருஷ்டாந்த தாஷ்டாந்தத்தை நன்றாக இணைத்து புரிந்து புத்தியில் விளங்குகின்ற பிரதிபிம்பைத்தியமானது அப்படின்னு போட்டுக்கணும் அப்படி இரண்டாவது வரிக்கு அர்த்தம் சொல்றேன் முதல் ஸ்லோகத்தில் அறுபத்தி மூணுல ரெண்டாவது வரைக்கு அர்த்தம் சொல்றேன் புத்தியில் விளங்குகின்ற பிரதிபிம்ப சைதன்யம் உண்மையான ஆத்மாவை போல காட்சி அளிக்கிறது அது ஒரு தோற்றமே மிருஷான் இருக்கு அது நீங்க தோற்றம் அது பொய் தான் உண்மை போல காட்சி அழிக்கிறது அர்த்தம் மித்தியான் அர்த்தம் இது முதல்ல சொல்லப்பட்டது ஆத்மா மாதிரி தெரிகிறதுன்னு விட்டார் அவ்வளோதான் அது எப்படி அது உண்மை போல தோன்றுகிறதோ அங்கே உண்மைன்னு தோணாது நமக்கு விவேகம் இருக்குது ஆனால் இங்கே வந்து விவேகம் இல்லை ஆனால் அது உண்மை மாதிரி இருக்குது இங்கே அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் திருஷ்டாந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்சத்தை இங்கே அர்த்தம் பண்ணிக்கணும் அ அடுத்த வரியில்தான் அது கிளியர் ஆறுது பாருங்கள் அடுத்த ஸ்லோகத்தில் தான் கண்ணாடி அழிகிறதுனால கண்ணாடி அழிஞ்சு போகிறது கண்ணாடியில் தெரிகிற முகமும் அழிந்து போகிறது ஆனால் ஒரிஜினல் முகம் வந்து அழியிறது இல்லை கண்ணாடி அழிவதால் கண்ணாடியில் தெரிகின்ற முகம் அழிவதால் மூலமான இந்த முகத்திற்கு ஒரு அழிவும் இல்லை ரொம்ப நேரம் கழிச்சு திருஷ்டாந்தத்தில் முகம் மாத்தம் தானே தெரியுது சுவாமிஜி உடம்பு முழுக்க தெரியுறது அப்படின்னு கேட்கக்கூடாது திருஷ்டாந்தம் அதுக்கு தான் ஜாகிரதையாக திருஷ்டாந்தத்தை புரிஞ்சுக்கணுங்கிறது இங்கே வந்து நமக்கு வந்து பெரும்பாலும் நம்ம முகத்தை தான் பார்க்குறோம் மற்ற அவயவங்களை பார்க்குறதை காட்டிலும் முகத்தை தான் பார்க்குறோம் அதனால் அந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்கு அதனால் முக்குரஸ்திய நாஷேன கண்ணாடி அழிவதால் முகநாஷா கதம் பவேத் முகமானது எப்படி அழியும் புத்தி ஸ்தாபாச நாசேன அதுபோல புத்தி அழிவதால் புத்தியில் இருக்கக்கூடிய ஆபாசமும் அழிவதுன்னா ஒடுங்குவது அழிவது அப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம் அதாவது உறக்கத்தில் ஒடுங்குவதே இங்கு அழிவது என்று சொல்லப்படுகிறது அதே போல மரணத்தில் உடல் அழிந்தவுடன் அது அழிந்தது போல இருக்கிறது வியாபாரிக திருஷ்டியில் ஆகினால முகுரஸ்த நாஷேன முகநாசம் கதம் பவேத் கண்ணாடி அழிவதால் முகமானது அழியாது அதாவது மூலமுகம்னு அர்த்தம் அதே மாதிரி புத்திஸ்தாபாச நாஷேன புத்தியில் விளங்குகின்ற ஆபாசன் புத்திய புத்தி ஒடுங்குவதால் புத்தியில் இருக்கக்கூடிய ஆபாசனும் ஒடுங்கி போகிறான் ஆனால் ஆத்மாவுக்கு அழிவு இல்லை ஆத்மனகா கொச்சித்து நைவ நாசகா சிறிதளவும் நாசம் இல்லை ஆகையினால உடல் அழிகிறது மனம் ஒடுங்குகிறது மனம் விழிக்கிறது நான் எனக்கு எனக்கு ஒன்றுமே பாதிப்பு கிடையாது நான் எப்போ பார்த்தாலும் கண்ணாடி இருக்குமா வச்சுன்னு கண்ணாடி போய் பார்க்குவோமா எவ்வளோ பெரிய தான் ரசிக்கிறவனாக இருந்தாலும் கண்ணாடி கிட்ட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நிற்கலாம் காலமரத்துலேருந்து ராத்திரி வரைக்கும் நிற்கணுமா நின்னால் கால் வரைக்கும் அப்புறம் பசிக்கும் உட்காந்துட்டு பார்க்குறான்னா எப்படி பார்த்தாலும் இதை பார்த்துட்டேவா முடியும் அப்புறம் தூக்கி போட வேண்டியதான் அதே மாதிரி இங்கேயும் என்னென்னா அது இருந்துகிட்டே இருக்காது எப்போ பார்த்தாலும் நம்ம சரீரத்தை நம்ம உணர்றதில்ல தூக்கத்தில் நாம் உணராமல் இருக்கும் விழிப்பு நிலையில்தான் உணர்றோம் கனவு நிலையிலையும் இந்த உடலை உணர்றதில்ல வேறு கற்பனை உடலில் உணரோம் உணர்கிறோம் ஆகையினால் உண்மையில் உடலை உணராத போதும் நான் இருக்கிறேன் உடலை உணரும் நான் இருக்கிறேன் உடலை உணரும் உடலுக்கு வேறாகவே நான் இருக்கிறேன் உடலை உணராத போதும் உடலுக்கு வேறாகவே நான் இருக்கிறேன் அது தெளிவு இதை வந்து விழிப்பு நிலையில்தான் புரிஞ்சிக்க முடியும் இதை தவிர நீங்கள் வேறு ஏதாவது ட்ரை பண்ண அவஸ்தை தான் மிச்சமாகும் இதுவே சரியாக புரியல ஒழுங்காக செய்ய வேண்டியதை ஒழுங்காக பண்ணினாலே புரிய மாட்டேங்கிறது எது எது ப்ராப்பர் மெத்தேடோ அதை யூஸ் பண்ணினாலே நமக்கு வந்து விளங்கி கொள்வது சிரமமாக இருக்கிறது அதனால் நம்ம என்ன பண்ணணும் யோகா மெத்தடு அந்த மெத்தட் இந்த மெத்தடுன்னு என்னத்தையாவது யூஸ் பண்ணி கடவுளே ஒரு நாளைக்கு எனக்கு அது தானாகவே உணர்த்திடுவார் நான் ஏன் கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படிலாம் நினச்சிடுவோம் அதெல்லாம் கிடையாது உழைச்சா தான் எங்கேயுமே எந்த ஃபீல்டுலேயுமே எந்த துறையிலுமே நாம் கஷ்டப்பட்டு உழைச்சாதான் உண்மையை உணர்ந்து கொள்ள முடியும் உழைக்கிறதுனா இங்கே என்ன அர்த்தம்னா பொறுமையாக உட்காந்து படிக்கிறது புரியலேன்னாலும் விடுறது இல்லை நூ பகவத்கீதை நூறு தடவை படித்தாச்சு புரியலையானா படி நூற்றொன்னாவது தடவை விடாத ஓயாத அதைத்தான் பண்ணணுமே தவிர நான் வந்து இதெல்லாம் படித்து பார்த்துட்டேன் எனக்கு ஒன்றும் இது புரியலே இல்லை டோட்டலாக அவுட்டு அதனால் நான் வந்து நான் வேறு மெத்தேடை யூஸ் பண்ணுறேன் என்னதுன்னா யோகா மெத்தேடு யோகா பண்ணுற கண்ணு மூடின்னு நான் வந்து நான் வந்து உடம்பு வேறேன்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா முடியவே முடியாது நான் வச்சுக்கணும் யோகமெல்லாம் இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி சாதனம் இது வந்ததுக்கப்புறம் இந்த ஞானத்தை உறுதி பண்ணுறதுக்கு சாதனமே யோகமே ஞானத்தை கொடுத்துடாது விசாரந்தான் ஞானத்தை கொடுக்கும் சந்தேகமே இல்லை விசாரத்தை தவிர ஓடியும் குதித்தும் கம்பத்தில் ஏறியும் அப்படின்னு ஒரு பாட்டே இருக்குது கைவலிய நவநீதத்தில் ஒருத்தன் வந்து வேஷத்தை மாற்றி போட்டுருக்கான் அவனை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மெத்தேடுன்னா அவனுடைய நடவடிக்கைகள் எல்லாம் நமக்கு கண்டு நமக்கு ரொம்ப தெரிஞ்சாள் ஆனால் நமக்கு தெரியாத மாதிரி வேஷம் போட்டுருக்கான்னு வச்சுமுட் என்ன பண்ணுவேன் நீங்கள் அவனை எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு மந்திரமாயம் பண்ணி கண்டுபிடிப்பீங்களா என்ன பண்ணுறது அவன்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா சுபாவங்களும் நம்ம ஞாபகம் வச்சுட்டு அதில் ஏதாவது ஒரு லிங்கம் அங்கே தெரிகிறதா அடையாளம் வச்சு கண்டுபிடிக்கணுமே தவிர இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் ஓடி போய் பார்த்து அந்த பக்கத்துலேருந்து நாம் ஓடி கீடி எல்லாம் பண்ணி ஓடியும் குதித்தும் கம்பத்தில் ஏறியும் ஆடியும் அவர் வேடம் அறிய முடியாது அவர் உண்மை அறியாதேன்னு சொல்லிடு எனக்கு பாட்டு முழுக்க ஞாபகம் இல்லை கருத்து ஞாபகம் இருக்கு அது மாதிரி அவனை விசாரம் பண்ணித்தான் தெரிஞ்சிக்கணுமே தவிர அவன் யா அவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணித்தான் தெரிஞ்சுக்கணுமே தவிர இல்லை வந்து நான் கண்ணை மூடி கண்டுபிடிக்கிறேன் கண்ணை திறந்தே உங்களுக்கு தெரியல நீ கண்ணை மூடி எங்கே தெரிஞ்சுக்க போகிறேன் அதனால் ஞாபகம் வச்சுங்கோ வந்து ஃபெனாட்டிக்குன்னு அர்த்தம் இல்லை ஞாபகம் வச்சுங்கோ அர்த்தம் இல்லை நான் சொல்கிறேன் இதை வந்து இந்த நிறம் வந்து ஆரஞ்சு நிறம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கண்ணால் தான் தெரிஞ்சுக்க முடியும்னு நான் சொல்கிறேன் இல்லை காதாலையும் தெரிஞ்சுக்க முடியும்னு சொன்னால் நான் என்ன பண்ண முடியும் நீங்கள் கண்ணால் தான் தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்கிறீங்க நீங்கள் ஃபெனாட்டிக் அப்படின்னு சொல்ல முடியுமா ஃபெனாட்டிக்கா வந்து கண்ணால் நான் தயானு சாமி இது வந்து கண்ணால் தான் தெரிஞ்சுக்க முடியும் அதை தவிர வேறு எதாவது வழியில் தான் தெரிஞ்சுக்க முடியும் நீ சொன்னியானா நீ லுனாட்டிக் அதனால் அதனால் ஃபெனாட்டிக் இல்லை இது ஃபெனாட்டிசம் இல்லையா இது வந்து உண்மை யதார்த்தத்தை சொல்றது அதனால படந்து சாஸ்திரானி குர்வந்து கர்மானி யஜந்து தேவான் பஜந்து தேவதாக ஆத்க்கிய போதேன வினான முக்தி அதில் வஸ்து சித்திர்விச்சாரேன ரொம்ப அழகாக சொல்றது விவேக சுடாமணி சித்தசிய சுத்தே கர்மஸ்தூபலே நீங்கள் வந்து வேதாந்தத்தையே படிக்காம பகவானே தக்ஷணாமூர்த்தி எப்படியாவது நான் வந்து இந்த சரீரம் இல்லைங்கிறத வந்து எனக்கு புரிய வச்சுவிடும் அப்படின்னா விசாரம் புரியும் பஞ்சகோஷ விவேகம் பண்ணாமல் அவஸ்தாத்திர விவேகம் பண்ணாமல் இதெல்லாம் பண்ணாமல் இதெல்லாம் என்னத்துக்கு சுவாமியோட பிரார்த்தனை அவருடைய டேரக்டர் இல்லை நீங்கள் பிளஸ் பண்ணிவிடுங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் இல்லையோ எல்லாம் ஒன்றும் கிடையாது நீ உழைக்கணும் அதனால வந்து நம்ம சாப்பிட்டா தான் நம்ம பசி அடங்குமே தவிர அதனால நம்ம விச்சாரம் பண்ணினாத்தான் நமக்கு உண்மை தெரியுமே தவிர வேறு வழியே கிடையாது வஸ்து சித்தர் விசாரேன நகிஞ்சித் கர்ம கோட்டி பீகின்னு விட்டர் கோடிக்கணக்கான நீ கர்மங்களை செஞ்சாலும் பூஜையை பண்ணினாலும் ஜபத்தை பண்ணினாலும் உண்மையை நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு விசாரத்தை தவிர வேற வழி இல்லைன்னு விட்டார் விசாரம்னா தெரியும் இல்லையா அர்த்தம் பாவம் ரொம்ப விசாரப்பட்டு இருக்கான் அப்படின் அந்த அர்த்தம் வேற விசாரம் ரொம்ப முக்கியம் எதற்குது சொல்லுகிறேன்னா இப்படி விசாரம் பண்ணி தான் புரிஞ்சுக்கணும் விழிப்பு நிலையில் முறையாக விசாரம் செய்து நான் இந்த புத்தி அல்ல புத்திஸ்த ஆபாச நாஷேன நைவா ஆத்மன கொசித் நாஷா அழிவே இல்லை நமக்கு வந்து நான் அழிஞ்சு போயிடுவனோன்னு ஒரு பயம் இருக்குது நமக்கு நான் அழிந்து போய்விடுவேனோ ஐயோ போயிடுவேணும்னு பயமாக இருக்குது அதனால்தான் விட மாட்டேங்கிறோம் இந்த உடம்பை இப்படியாவது நமக்கு வந்து கடைசியில் வந்து டாக்டர்கிட்ட சொல்லி டாக்டர் முடியவே முடியாத டாக்டர் அவர் என்ன பண்ணுவார் பாவம் அது வந்து அதை தீர்க்க முடியாத வியாதியாக இருக்குது எய்ட்ஸு கேன்சர் இப்படிலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோ ஒன்றும் பண்ண முடியாதுன்னா என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னா சொல்லுவேன் அப்போ நமக்கு என்னென்னா இந்த உடம்பை விட்டுவிட்டால் நமக்கு எதி என்னாமோ பயமாக இருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆத்மாவுக்கு ஒரு பொழுதும் இல்லை ஆத்மாவுக்கு ஒரு அழிவே இல்லை அதனால் எனக்கு அழிவு இல்லை அதுக்கு நல்ல பிரமாணம் தூக்கம் தூக்கத்தில் நான் அழியாமல் இருக்கிறேன் மனம்தான் ஒடுங்குகிறது விழிக்கிறது இதை நல்லா புரிஞ்சுக்கணும் இதனுடைய நோக்கம் என்னென்ன இந்த ஸ்லோகத்தில் எனக்கு அழிவே இல்லை நான் அழியாத ஆன்மா உண்மையில் எனக்கு அழிவே கிடையாது உடலுக்கு கண்டிப்பாக அழிவு உண்டு அழிய போ அது நன்றாக அழியட்டும் என்ன கஷ்டம் வருத்தம் நன்றாக அழியட்டும் உடம்பு வாழ வரைக்கும் வாழட்டும் அழியிற போது அழிஞ்சு போகட்டும் அதை பற்றி நமக்கு என்ன கவலை அத்ய்வவா மரணமஸ்து யுகாந்தரேவா இன்னைக்கே இப்போவே இந்த கஷணமே மூச்சு ரொம்ப நல்லது கலியுகத்துல கடைசியும் எல்லாத்தையும் பார்த்துட்டு பொலிட்டிக்கல்லாம் அத்தனை ரக ரகலையெல்லாம் தெரிஞ்சுட்டு எல்லா அவஸ்தையும் அனுபவிச்சுட்டு தான் நீ போகணும்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ எல்லாத்துக்கும் அத்ய்வா மரணமஸ்து யுகாந்தரேவா அதனால இந்த இப்பவே மரணம் வந்தாலும் சரி ஒரு யுகத்தோட கடைசியில தான் வர்றதுன்னு சொன்னாலும் சரி அதை பற்றி எனக்கு வருத்தமும் இல்லை சந்தோஷமும் கிடையாது ஏன்னா நான் எதனாலும் பாதிக்கப்பட மாட்டேன் அவ்வளோதான் அதனால எனக்கு ஒன்றும் இல்லை எனக்கு எதா பாதிப்பு வரும்னா ஒத்துப்போமா ஐயோ வேண்டாம் போ எனக்கு உண்மையிலே பாதிப்பு இல்லைன்னு தெரிஞ்சாச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து அதை என்ன வேணாலும் நடக்கட்டுமே அதனால் நைவாத்மன கொசித் நாஷகா ஸ்லோகம் ரொம்ப அழகான ஸ்லோகம் அதாவது ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது எனக்கு உண்மையில் அழிவே கிடையாது அழிவை குறித்து நான் ஒருபொழுதும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு இந்த இதோட இந்த சிதாபாசன் சித்துன்னு புரிஞ்சுக்கலன்னா நமக்கு அழிவு கெனச்சி பயம் வரும் சிதாபாசன் வேற சித்து வேறேன்னு பிரிச்சு புரிஞ்சு நிட்டோமானா நமக்கு அழிவை குறித்து கவலையே வராது அழிவை குறித்து கவலை வராது வியாதியை குறித்து கவலை வராது குடும்பத்தை கவலை வராது ஒன்றையும் கவலை வராது ஏன்னா உடம்பு என்னையே இந்த உடம்பையே எனக்கு கவலை இல்லைங்கிற போது மனதையே எனக்கு இது இல்லைங்கிறது போது அப்புறம் வந்து இது சம்பந்தப்பட்டதை நினச்சா நான் வந்து கவலைப்பட போகிறேன் ஆகையினாலே வருத்தமும் இல்லை மகிழ்ச்சியும் என்ன சுவாமி இமோஷனே இருக்காதா உணர்ச்சியே அடங்கி போயிடுமா அப்படின்னா ஒரு உமோ இமோஷனுமே இருக்காதா உணர்ச்சி வேண்டாமா மனிதனுக்கு உணர்ச்சி மிக்க அல்லவா வாழ்க்கைனா உணர்ச்சிக்கு ஒரு லெவல் இருக்குது உணர்ச்சி நம்மளை வந்து ஆட்டி வைக்கக்கூடாது உணர்ச்சி நம்மக்கிட்ட இருக்கலாமே தவிர உணர்ச்சிக்கு நாம் அடிமையாகி விடக்கூடாது உணர்ச்சியை அழகாக கையாள வேண்டும் அந்த உணர்ச்சி வந்து உணர்ச்சி தான் நமக்கு உணர்ச்சி தான் மனித வாழ்க்கையினுடைய ஒரு ஒரு அந்த அம்சமாக மனித வாழ்க்கை மாத்திரம் இல்லை எல்லா ஜீவராசிகளுக்கும் உணர்ச்சி இருக்குது நிறைய ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் அது வந்து உண்மையை வந்து மறைக்கப்படாது உணர்ச்சிகள் உண்மையை மறைக்குமானால் அந்த உணர்ச்சிகள் நமக்கு இடைஞ்சல் தானே அது எவ்வளவுதான் நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் நல்ல உணர்ச்சிகள்லாம் நிறைஞ்சிருக்கணும்னு நினைக்கிறோம் மற்ற உணர்ச்சிகள்லாம் போயிடணும்னு நினைக்கிறோம் ஞாபகம் வச்சுக்கணும் நாணயத்துக்கு இரு பக்கங்கள் அது மாதிரி உணர்ச்சின்னு இருந்தா எல்லா வகையான உணர்ச்சியும் வந்து தான் ஆகும் நீங்கள் ஓரளவுக்கு ஒழுங்குபடுத்த முடியும் அவ்வளவுதான் ஆனால் நம்ம வந்து நான் இப்போ சொல்றேன் இல்லையா இன்பமும் இல்லை துன்பமும் இல்லைன்னா அது அப்படியே நம்ம செவ்று மாதிரி ஆயிடுமோ அப்படின்னு தோணும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த ஆய்வு கொடுக்கிற இன்பம் அத்தகைய இன்பம் அதாவது இன்பமும் தேவையில்லை துன்பமும் தேவையில்லை இன்பம் விழையான் இடும்பை இயல்பெண்பான் துன்பம் உறுதல் இதன் அப்படி ஒரு குரல் இருக்கு அப்புறம் இன்னொரு குரல் சொல்லுகிறது இன்பத்துள் இன்பம் அவா வெண்ணும் துன்பத்துள் துன்பம் கெடின் அப்படி ஒரு குரல் இருக்கு அதாவது இன்பத்தில் இன்பம்ங்கிறார் என்ன இன்பம்னா நமக்கு ஆசைகள் முற்றிலும் நீங்கி போய்விட்டால் அப்பொழுதுதான் உண்மையான பேரின்பம் கிடைக்கிறதுன்னு திருவள்ளுவர் சொல்றார் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டின் தலை சிறந்த புலவரான திருவள்ளுவர் சொல்றார் ஏன்னா நம்ம வேதம் சொல்றதுன்னு சொன்னா எல்லாருக்கும் என்னவோ பண்றது திருவள்ளுவர் தான்ப்பா சொல்லியிருக்கார் எப்படியோ நீ நிம்மதியா இருந்தா சரி ஆகினால இன்பம் இன்பத்துள் இன்பம் என்ன வாக்கியம் வரணும் இன்பத்துள் இன்பம் இன்பமோ இன்பம் பேர் அவாவென்னும் துன்பத்துள் துன்பம் கெழின் அதுக்கு விளக்கம் சொன்னாங்க ஆசையாகிய துன்பத்திற்கு எவன் துன்பம் தருகிறானோ அவனுக்கு பேரின்பம் வாய்க்கும் இது வந்து துறவறவை அல்ல அவா அறுத்தல் இதுக்கப்புறம் துறவரவையிலே முடிஞ்சு போயிடுச்சு அவா அறுத்தல் வரும் ரொம்ப அழகான குரல் இன்பத்துள் இன்பம் அவா துன்பத்துள் துன்பம் கெடின் எதுக்காக இதை சொல்றேன்னா நமக்கு இதில் ஆசையெல்லாம் போயிடணும் இதை வந்து ரொம்ப போற்றி போற்றி போற்றி ரொம்ப பாதுகாக்கிறோம் உண்மை புரிஞ்சாச்சுன்னு சொன்னால் இந்த சரீரம் பிறவியானது பயனை கொடுத்து விட்டது அப்புறம் வந்து இந்த பிறவிக்கு மதிப்பு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் பிறவி பயனை கொடுக்குற வரைக்கும் தான் அப்புறம் கொடுத்ததுக்கப்புறம் என்னென்னா அகம் கிருத்த கிருத்தியஹா நான் செய்ய வேண்டியதை செய்து முடித்து விட்டேன் இனி ஒன்றும் செய்வதற்கில்லை கிம் வச்சனீயம் கிம வச்சனீயம் கிம் கரணீயம் கிம கரணீயம் கிம் கர்த்தவியம் கிம கர்த்தவியம் பேசாம இருக்கிறது தான் ஒண்ணும் பண்றதில்லை இப்ப இந்த ஸ்லோகத்திலிருந்து நாம் முக்கியமா சொல்ல விரும்புறது எனக்கு உண்மையில் அழிவு இல்லை என்கின்ற கருத்தை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆத்மா அல்லது எனக்கு ஒரு பொழுதும் அழிவில்லை உடல் அழியட்டும் அல்லது வாழட்டும் புத்தி அழியட்டும் அல்லது வாழட்டும் எனக்கு அழிவில்லை கோமா ஸ்டேஜ் வந்தாலும் என்ன ஸ்டேஜ் வந்தாலும் சரி நமக்கு வந்து கூடுதலோ குறைவோ கிடையாது சரி இந்த கருத்து நிறைவு பெறுகிறது ஆத்மாவை நன்றாக பல கோணங்களில் விளக்கி விளக்கிவிட்டார் ஆசிரியர் இனி ஜீவன் ஈஸ்வரன் ஜகத் மூன்றும் பிரம்மத்தில் கற்பிக்கப்பட்டதுதான் என்பதை மிகவும் தெளிவாக உபதேசிக்கிறார் ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கடவுள் கிட்டத்தில் ஆழ்ந்த பக்தி இருக்கிறவனுக்குத்தான் இந்த விஷயம் பேசப்படும் கடவுள்னு ஒருத்தர் இருக்கார்னே நம்பாம கடவுள்கிட்டத்தில் பக்தி கொள்ளாமல் இருக்கிறவனுக்கு பேசுகிற விஷயம் இல்லை இது ஆகையினால் கடவுளும் நீயும் ஒன்றுன்னு எப்போ சொல்லணும் எப்போ சொல்லணும் ஒருத்தனுக்கு கடவுளை நீ ரொம்ப நாளாக நீ வந்து நமஸ்காரம் பண்ணிட்டுருக்க பூஜை பண்ணிட்டுருக்க அப்பேற்பட்ட கடவுளும் நீ ஒன்றுன்னு சொன்னால் தான் அந்த ஞானம் பிரயோஜனம் ஈஸ்வரன் விஸ்வாசமே இல்லை ஈஸ்வர பக்தியே இல்லாதவனுக்கு பிரம்ம ஜானத்தை உபதேசிச்சு என்ன பிரயோஜனம் ஆகையினால நிறைய பேர் நினைக்கிறார்கள் ஈஸ்வர இந்த மாதிரி தெரிஞ்சுட்டால் ஈஸ்வர பக்தி போயிடுமோன்னு பயப்படுறாங்க சொல்லப்போனால் ஈஸ்வர பக்தி உண்மையிலேயே பரிபூர்ணமாக ஆவது ஈஸ்வரன் நானும் ஒன்றுங்கிறதுனால தான் பகவானே கீதையில் ஸ்பஷ்டமாக இதை சொல்லிவிட்டார் சதுர்விதா பஜந்தேமாம் ஜனா சுகிருத்தினோர்ஜுனா ஆர்த்தோ ஜிஜாசுர்த்தார்த்தி ஜானிச்ச பரத ரிஷபா கஷ்டத்தில் சில பேர் என்ன பூஜை பண்ணுறான் சில பேர் பொருள் வேணும்னு நினைச்சி சுகம் வேணும்னு நினச்சி எனக்கு பூஜை பண்ணுறான் சில பேர் என்னை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு என்னை பூஜை பண்றான் சில பேர் என்னை தெரிந்து கொண்டு பூஜை பண்ணுகிறான் ஆகினால தெரிந்து கொண்டுனா எப்படி தெரிஞ்சு கொண்டு பிரியோகி ஞானினோத்தியர்த்தம் அகம்ச மம பிரியா அதனால ஞானி மேமதம் அவனும் நானும் ஒன்று ஏன்னா அவன் புரிஞ்சின்றிருக்கான் நானும் நீயும் ஒன்னுன்னு புரிஞ்சிருக்க ஒரு சாதாரணமா யார்கிட்டையாவது சும்மா பேச்சு கூட சொல்லி பாருப்திர் நம்ம நினைக்கிறார் பொய்யான இதையே உண்மையா நினைச்சு நாம சந்தோஷப்படுறோமே ஆனா உண்மையிலேயே இது ஒண்ணுங்கிற போது ஏன் நமக்கு தோண மாட்டேங்கிறது அது என்னவோ பண்றது என்ன இருந்தாலும் அதை புரிந்து கொண்டேனா நீ நிச்சயம் பகவான ஒண்ணுதான் நீ மறுத்தாலும் மறுக்காட்டாலும் உண்மை அதுதானே ஆகவே அந்த கருத்தை விளக்கப் போகிறது இந்த பகுதியை நல்லா புரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் இதை சொன்னேன் ஈஸ்வரனை முதல்ல அறிஞ்சு ஈஸ்வரங்கிட்ட பக்தி பண்ணினவனுக்குத்தான் நீண்ட நாள் பக்தி பண்ணினவனுக்குத்தான் இந்த உபதேசம் என்ன உபதேசம் நீயும் ஈஸ்வரனும் ஜகத்தும் வேற வேற இல்லை மூணு பேரும் ஒன்று நீ வேற ஜகத்து வேற ஈஸ்வரன் வேற நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் உண்மையில் அப்படி கிடையாது மூன்றுக்கும் அதிஷ்டானம் பிரம்மேவ அப்படின்னு உபதேசம் பண்ண போறார் பிரம்மிகழகான ஸ்லோகங்கள் இந்த ஸ்லோகங்கள் ஜீவ ஈஸ்வர ஜகத் அபேதத்தை விளக்குகிறது அப்புறம் வந்து ஆழமாக பார்க்கும் பொழுது அது ஒன்று மேலெழுந்த வாரியாக பார்க்கும் வேறு ஆழ்ந்து பார்க்கும் ஒன்று என்ற கருத்து வலியுறுத்தி உபதேசிக்கப்படுகிறது ஸ்லோகங்கள் எல்லாம் படிக்கலாம் அத்வைத அனுபூதியோட உச்ச கட்டத்துக்கு வருகிறார் எல்லாமே ஏற்கனவே ஒன்று ஒன்று ஆனாலும் இங்க கொஞ்சம் தெளிவாக இந்த கருத்துக்களை நான் இது வந்து இடையில நானா சொல்லியிருப்பேன் ஆனா ஸ்லோகத்திலிருந்து நீங்க டைரக்டா பார்த்திருக்கிறதுங்கிறது இப்பதான் பார்க்க முடியும் இந்த கருத்துக்கள் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கக்கூடும் துவக்கத்திலே சொல்லி இருக்கிறேன் இருந்தாலும் இங்கே ஸ்லோகங்களை படித்து தெரிந்து கொள்ளப் போகிறோம் தாமிர கல்பித்தேவாதிகி மரா பிரதிப்பே தோமி ஜகத் தாம்ப प्रतिभास्यादि மிரியஃபுரத் பிரதிப்பேணோமி ஜகத்மான மூன்று வேற்றுமை எல்லா தரிசனங்களும் இந்த மூன்று தான் விசாரம் பண்ணுகிறது ஜீவ விசாரகா ஜெகத் விசாரகா ஈஸ்வர விசாரா சாதாரணமாக ஜகத்தையும் ஈஸ்வரனையும் பிரிக்க மாட்டோம் ஏன்னா ஈஸ்வரன் காரணம் ஜகத் காரியம் ஆகையினால் நாம் வந்து ஜகத்தையும் ஈஸ்வரனையும் பிரிக்கிறது இல்லை சில இடங்களில் பிரித்தும் பேசுவோம் ஆகையினால ஈஸ் ஏன்னா சில பிலாசபர்ஸ் எல்லாம் ஈஸ்வரனை தனியாக வச்சுட்டுருக்காங்க ஜகத்து வந்து தனிங்கிறாங்க ஆகையினால ஜெகத் விசாரம்ங்கிறது தனியாகவே பெரும்பாலும் உப சொல்லப்படுகிறது ஆனால் ஜகத் விசாரம்னு வந்தாலே ஈஸ்வர விசாரம் வந்துடும் ஈஸ்வர விசாரம் வந்தாலே கண்டிப்பாக ஜெகத் விசாரமும் வந்துடும் அப்போ இந்த மூணு தான் நமக்கு உண்மையில் நமக்கு அனுபவம் வந்து ரெண்டு தான் சாஸ்திரம் வந்து ஈஸ்வரனை நமக்கு உபதேசம் பண்ணுறது நமக்கு அனுபவம் நாம இருக்கோங்கிறது நமக்கு அனுபவம் இந்த உலகம் இருக்கிறதுங்கிறது ரெண்டும் பிரத்ய அனுபவம் இது சாஸ்திரம் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருங்கிறத வந்து நாம தெரிஞ்சுக்க முடியாது அதனால சாஸ்திரம் வந்து அஜாத்தியாபகம் அஜாத்த போதகம் சாஸ்திரம் லட்சணம் தெரியாத ஒன்றை சொல்லுவதுதான் சாஸ்திரம் தெரிந்த ஒன்றையே சொல்லுவது சாஸ்திரத்தின் நோக்கம் அல்ல அக்ஞகம் அல்லது அஜ்யாத்த போதகம் அப்ப சாஸ்திரம் தான் சொல்லி கடவுளை புரிய வைக்கிறது அப்புறம் அவர்கிட்ட பக்தி பண்றோம் எல்லாம் இது பண்றோம் வாழ்க்கையில பல்வேறு அனுபவங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆனாலும் பிறவி தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு பக்தி பண்ணினாலும் பிறவி தொடர் தான் சரி சாஸ்திரத்துல பக்தி பண்ணினாலே பிறவியிலிருந்து விடுபட்டுடலாம் அப்படிங்கிறதுக்கு பிரமாணங்கள் மிக குறைவு அது யுக்திக்கும் விரோதம் பக்தி பண்ணலாம் பக்தி வந்து ஞானத்தின் வாயிலாக முக்தி தருமே தவிர பக்தியே முக்தியை கொடுத்து விடாது பக்தியே முக்திக்கு வழின்னு சொல்லும்போது எந்த அர்த்தத்தில் சொல்றோம்னா ஞானத்தின் வாயிலாக முக்திக்கு வழின்னு தான் சொல்றோம் அதனால பக்தியே முக்திக்கு வழின்னு சொல்றது ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் அதோட அர்த்தம் இது பக்தி ஞானத்தின் வாயிலாக முக்திக்கு வழி பரம்பரா ஹேது சாட்சாத் ஹேது கையின இந்த ஜீன் ஜத்து ஈஸ்வரன் இந்த மூன்றும் ஒரு தோற்றம் என்பதை இந்த பகுதிகள் தெரிவிக்கின்றன ஒரு நிலையில் நாம் இவைகளெல்லாம் உண்மை என்று கொள்கிறோம் உள்ளத்தை பக்குவப்படுத்தி கொள்வதற்காக நன்மைக்காக மற்றொரு கோணத்தில் இவைகள் மாயத் தோற்றம் என்று சொல்லுகிறோம் ரெண்டு திருஷ்டி ஒரு கோணத்தில் என்ன சொல்லுகிறோம் இவ்வுலகம் இந்த வாழ்க்கை இவைகள் அனைத்தும் இறைவன் எல்லாம் உண்மை என்று சொல்லுகிறோம் அதனுடைய நோக்கம் உள்ளத்தை பக்குவப்படுத்துவது சமுதாயத்தின் ஒழுங்குப்பாடு இதற்காக சொல்லப்படுகிறது சொசைட்டியோட ஹார்மனியை கீப்பப் பண்ணுறதுக்காக தர்மசாஸ்திரங்கள்லாம் சொல்லி இதை வச்சுருக்கும் ஆனால் தத்துவசாஸ்திரம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால் இதற்கு நேர்மாறாக சொல்லுகிறது எல்லாமே மாயத் தோற்றம்தான் அதனுடைய நோக்கம் என்னவென்றால் நமக்கு வந்து சிலவெல்லாம் புரியாது இந்த உலகத்தில் என்னன்னு சந்தேகம் வரும் அதனால் என்னென்ன இந்த மாயின்னு சொல்லிவிட்டோன்னு வச்சுக்கோங்க இந்த மாயங்கிறத முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும் ஒத்துணுட்டோம்னு வச்சுங்க அப்புறம் நமக்கு ஒன்றுமே ஒரே இருக்காது நல்லதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருப்போம் ஆனால் நல்லது பண்ணி நான் கஷ்டப்படுறேன்னு நினைக்க மாட்டோம் நிறைய பேருக்கு அந்த எண்ணம் இருக்குது நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது முக்கால் அரைக்காலே வீசும் பேருக்கு என்ன இருக்குன்னா இவ்வளவெல்லாம் நல்லது பண்ணி ஏன் கஷ்டப்படும் அப்புறம் இதை வந்து சன்னியாசிகள்கிட்ட வேற கேட்குறாங்க இவ்வளவெல்லாம் ரமண மகர்ஷி பூஜை ப இது ஜா இது பண்ணார் ஆனால் அவருக்கு ஏன் ராஜ பிளவு வந்ததுன்னா ஏதாவது வந்து இந்த பிளவு நோய் ஏன் வந்ததுன்னு இதுக்கு என்ன சொல்ல முடியும் ஜனங்களுக்கு அதனால ஜனங்கள் என்ன நினைக்கிறார்கள் நல்லது பண்ணினா கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க நல்லது பண்றதுக்கும் கஷ்டம் வராம இருக்கிறதுக்கும் ஒன்னும் ஸ்நான பிராப்தி கூட கிடையாது ஆனா நம்ம என்ன நினைச்சுருக்கோம்னா இங்கதான் நம்ம என்ன பண்றோம்னா இப்படலான் நல்லது பண்ணேனே விடாம பண்ணேனே விழுந்து விழுந்து பண்ணேனே என்னை கடவுள் இப்படி பண்ணிவிட்டார நன்னா இருப்பாரா அப்ப வந்து அதுக்கெல்லாம் ஓரளவுக்கு பலன் உண்டு ஆனாலும் நம்ம ஜென்மாந்திர பலன் எல்லாம் என்ன இருக்கும் யாருக்கு தெரியும் நமக்கு வள்ளுவரே சொல்றார் அவ்விய நஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் இந்த இந்த குரலுக்கு என்ன பொருள் தெரியுமா அக்கிரமம் பண்றவன் நல்லா இருக்கிறதையும் நல்லது பண்றவன் கஷ்டப்படுறதையும் யோசிச்சு பாருங்கிறார் இந்த குரல்ல அவ்விய நஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆராய்ச்சி பண்ணி புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒன்று ஏன் இப்படி இருக்கான்னு நீ ஆராய்ச்சி பண்ண அதுக்கெல்லாம் ஜென்மாந்திர கர்மம் இன்னைக்கு இந்த கர்மாவை சொல்ல முடியாது நாம இப்போ பூஜை பண்ணி நான் இப்போ பண்ணுற பூஜைக்கு இப்பவே பலன் வந்த ஆனால் பகவான் என்ன பண்ணிட்டார்னா நல்லதுக்கும் உடனுக்குடனே பலனை கொடுத்துடுறாருன்னு கெட்டதுக்கும் உடனேக்கு உடனே பலன் கொடுத்துடுறான்னு சொல்ல முடியாது ரெண்டுலேயும் பகவான் ஒழுங்காக இருக்கார் நமக்கு அது புரியறதில்லை நல்லது பண்ணினாலும் நல்லது பண்ணத்துக்கு ஒருவேளை பலன் வர்றதா நமக்கு தோணலாம் அது வேறு விஷயம் ஆனாலும் கூட நல்லது பண்ணினாலும் உடனே பலன் வந்துடுறதுன்னு சொல்ல முடியாது தப்பு பண்ணினாலும் உடனே பலன் வந்துடுறது நம்ம என்ன சொல்கிறோம் தப்பு பண்ணுறவனே அப்போவே அந்த பகவான் கண்ணை புடுங்க வேண்டாம் அவர் பகவானா இருக்கிறதுனாலதான் அப்படி இருக்கார் நாமளா இருந்தா புடுங்கிடுவோம் தப்பு பண்றவன உடனே இது பண்ண மாட்டார் பகவான் இதெல்லாம் பகவானுடைய மகிமை புரியறதே ரொம்ப கஷ்டம் ஆகையினால பகவான் உயர்ந்தவர் அதுல ஒன்றும் சந்தேகம் ஜீவன் நாம் வந்து தாழ்ந்தவர்கள் அவர் படைத்தவர் நாம் படைக்கப்பட்டவர் இதெல்லாம் ஒன்னும் வித்தியாசமே கிடையாது பரம பக்தி பண்ணலாம் பெறதுனால ஒன்றும் பக்திக்கு நஷ்டம் இல்லை சொல்லப்போனால் அவன் அருளாலே அவன் உண்மை அறிந்தோம்னா மாற்றி சொல்லலாம் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னா அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவனும் நானும் யார் என்ற உண்மையை உணர்ந்தோம் அதனால தான் பாகவதம் பகவான் பக்தன் எல்லாம் ஒன்றுன்னு சொல்கிறோம் ஒரு லெவலில் ஆக இந்த ஸ்லோகங்களெல்லாம் இந்த கருத்தை விளக்கப் போகின்றது அதனால் நான் இந்த இதுக்கு முன்னாடியே இதை கொஞ்சம் பேஸ் அஸ்த் அஸ்திவாரம் போட்டுக்கிறேன் இந்த பக்தியை வந்து நாங்கள் நம்ம வேறாக நினைக்கிறதில்ல கடவுள் நானும் ஒன்றுங்கிறேன் என்ன என்ன என்ன அரகன்ஸ் எவ்வளவு இது பாருங்க ஆணவம் பாருங்க அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம் செம்ம ஆணவத்தோடு சொல்லலை கடவுள் நானும் ஒன்றுன்னு அவன் கிருப்பினால நானும் அவனை ஒன்றுன்னு புரிஞ்சின்றேங்கிறோம் அதுதான் ஞாபகம் அகங்காரத்தோட நிறைய பேர் வேதாந்தத்தை தப்பாக புரிஞ்சினுடைய விபரீதம் வேதாந்தத்தில் அப்படி கிடையவே கிடையாது சம்பிரதாயமாக படித்தா பக்தி கூடுமே தவிர பக்தி குறையாது சரி இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்க்கலாம் தாமிர கல்பித்த தேவாதிகி தாமராத்து அந்ய்புரேத் இந்த கோவிலில் பஞ்சலோக விக்கிரகம்னு இருக்குது தாமரம்னு இங்கே போட்டிருக்காருவர் ஏன்னா அதில் ஜாஸ்தி தாமிரம் போடுறாங்க தாமரம் பித்தளை இரும்பு அப்புறம் வந்து வெள்ளி தங்கம் இதெல்லாம் போட்டு அந்த விக்கிரகங்கள்லாம் உருவாக்குகிறார் இப்போ வந்து இங்கே பஞ்சலோகம்னு நான் உங்களுக்கு புரியறதுக்கு இது வழக்கத்தில் இருக்கிற வார்த்தையை சொன்னேன் தாமிர விக்கிரகம்னு பிரதான விக்கிரகம் தாமிரத்தை நிறைய போட்டு பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்க அதில் வந்து விநாயகரும் தாமிர அப்புறம் வந்து சுப்பிரமணியனும் தாமிர அப்புறம் வந்து சோமாஸ்கந்த பரமேஸ்வரன் தாமிர அம்பாள் தாமர விக்கிரகம்தான் சொல்லிகிட்டே இருந்தால் உங்களுக்கு கோபமே வந்துவிடும் எங்களுக்கு தெரியும் எல்லாமே தாமிர விக்கிரகம் தான் நிறுத்தி ஒன்று சொன்னா தான் கொஞ்சம் புரிய மனசில் பதியும் அதுக்காக அறுபத்தி நாயன்மார்கள் அவர்களும் தாமிர விக்கிரகம்தான் சொல்கிறாங்க இந்த ஜலகண்டேஸ்வரர் கோயில் இப்போ அறுபத்தி நாயன்மார்கள் பஞ்சலோகத்தில் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்களாம் அது ரொம்ப பார்க்கறத்துக்கே அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லுகிறார் இப்போ பாருங்கள் பகவானும் தாமிர ரூபம் பக்தனும் தாமிர ரூபம் எவ்வளோ எளிமையான உதாரணம் பாருங்கள் பக்தனும் தாமிர ரூபம் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் புட்டுக்கேவி அதுவும் தாமிரத்தில் பண்ணி வச்சுருக்கு ஆவணி மூல புட்டுக்கிழவி அதுவும் தாமிரத்தில் பண்ணி வச்சுருக்கு எல்லா விக்கிரகங்களும் தாமிரத்தில் பண்ணி வச்சுருக்கு இங்கே வந்து க மயிலாப்பூரில் அறு அறுபத்தி மூவர் காட்சியில் இங்கே வந்து தாமிர விக்கிரகங்கள்லாம் ரிஷப வாகனத்தில் எழுந்தொழுகிறது இன்னொரு தாமிர விக்கிரகங்கள்லாம் தரிசனம் பண்ணுறது அறுபத்தி நாயன்மார்கள் தரிசனம் பண்ணுறாரு இதெல்லாம் என்னென்னா கல்பித்த தேவாதிகி கல்பித்த தேவாதிகி கல்பிதம்னா ஞானபூர்வக கல்பிதம் அறிவு பூர்வமாக நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக கற்பித்திருக்கிறோம் சுவாமின் சர்வ ஜெகந்நாத யாவத் தாவத்வம் பிரீதி பாவேன பிம்பேஸ்மின் சந்நிதி பிம்பேஸ்மின் சந்நிதி பவா மந்திரங்களை சொல்லி அதுக்கெல்லாம் மகி பிரிய சக்தி இருக்குது சும்மா சாதாரண விஷயம் இல்லை அதுலாம் பெரிய சக்தி இருக்குது அதெல்லாம் சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் இந்த பகவானை அஸ்மின் பிம்பே ஸ்ரீ மேதா தட்சிணாமூர்த்தி தேவம் தியாயாமி அவவாகமி அறிவோடு கற்பனை பண்ணுறோம் நம்ம வந்து கல்லுன்னு பார்க்கறது இல்லை பகவான் தான் பார்க்குறோம் பாவனை தானே அது ஒரு ஸ்லோகமே இருக்குது ஃபேமஸ் ஸ்லோகம் அது பூஜார்த்தம் கல்பித்தம் துவைத்தம் அத்வைத்தாதபி சுந்தரம்னு ஒரு ஸ்லோகமே இருக்கு அதாவது இந்த அத்வைத்தம்ங்கிறது ஞானம் அது மனசு நம்ம தான் அதை அனுபவிக்க முடியும் இந்த பூஜைன்னா வெளியில வச்சு நம்மெல்லாம் அபிஷேகம் பண்ணி பார்த்து அதுக்குதான் வச்சிருக்கு இன்னைக்கு பூஜை எல்லாம் அதனால என்னன்னா அதெல்லாம் எல்லாரும் என்ஜாய் பண்ண முடியும் இது நான் வந்து அகம் பிரம்மாஸ்மிங்கிறது யாருக்கு தெரியும்னா நமக்கு எப்போவுமே என் சந்தோஷம் இன்னொருத்தருக்கு தெரியணும்னு ஆசை நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு பத்து பேருக்கு தெரியணும் அது நம்ம எல்லாரும் விரும்புகிறோம் அதனால் என்ன பண்ணுறது நம்ம எல்லாம் நம்ம கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் வசதிகளை எல்லாம் நம்ம காட்டுறோம் அதில் தான் நம்ம காட்ட முடியும் நான் சந்தோஷமாக இருக்கேங்கிறது காட்ட முடியும் அதை பார்த்து நம்ம என்ன நினச்சிக்கிறோம் இவங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னு நினச்சிக்கிறோம் ஒருத்தர் வசதியோடு இருந்தால் அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார் அப்படின்னு நாம் நினச்சிக்கிறோம் ஏன்னா வசதியாக இருக்கிறவர்களெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள்னு சொல்லவே முடியாது சொல்லப்போனால் வசதி மகிழ்ச்சிக்கே இடைஞ்சல் ஆழமாக பார்க்கும்போது ஆரம்பத்தில் வசதி மகிழ்ச்சியை கொடுக்கும்னு தோணும் அப்புறம் கொஞ்ச நாள் அனுபவப்பட்டவருக்கு தெரியும் இந்த வசதியை காப்பாத்துறது பெரிய துக்கமாக இருக்குதுன்னு தோணும் இதுக்கெல்லாம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்ட் ஆகிட்டோமே இதெல்லாம் நம்மளால் விட முடியலேன்னு வருத்தம் வந்துவிடும் நான் இப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்ட் ஆகிட்டேன் அத்தனைக்கும் நான் அடிக்ட் ஆகிட்டேன் இப்போ இதெல்லாம் விட்டுட்டு என்னால் கொஞ்சம் கூட வாழ முடியாது பரவாயில்ல அது நான் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நான் போகலை அதில் ஆனால் அது நமக்கு புரியலை நம்மளை அறியாமல் இது ஒரு மாயை இப்படி இழுத்துன்னு போகிறது இங்கேயும் அங்கேயும் கொண்டு போய் நம்மளை குழப்போ குழப்புன்னு குழப்பி படாத பாடு படுத்தி விடுறது இந்த மாய அப்போது எதுக்கு இதை சொன்னேன்னு இதெல்லாம் கற்பித்தம் எதற்காக சொல்கிறோம்னா இதெல்லாம் கற்பித்தம் இங்கேயோ போயிட்டேன் கற்பிதம் அறிவு பூர்வமாக கற்பிக்கப்பட்டது இப்போ இதெல்லாம் வந்து கயிற்றில் பாம்பு கற்பிக்கப்பட்டது உதாரணம் சொன்னேன் அது அறியாமையினால் கற்பிக்கப்பட்டது இங்கே வந்து நாம் விரும்பி நாம தான் கற்பிச்சிருக்கோம் நீங்கள் வந்து இந்த விக்கிரகத்தை முதல்ல அவன் செய்கிற போது நேரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோபமே வந்துடும் அவன் வந்து அந்த பெரிய விக்கிரகத்து மேலே உட்கார்ந்துட்டுருப்பான் உட்கார்ந்து அது மேலே உட்காந்து ஒளியை வச்சு அடிச்சுட்டு இருப்பான் என்ப்பா என் பகவான் பேரில் உட்காறேன்னா கேட்க முடியும் அப்போ பகவான் இல்லை அங்கே கல் தான் அது அப்புறம் வந்து இங்கே வந்து அதுக்கு வந்து பிம்ப சுத்தி பண்ணி சாந்தி ஹோமங்கள்லாம் பண்ணி அதை வந்து ஜலாதிவாசம் பண்ணி தானியாதிவாசம் பண்ணி அதுக்கெல்லாம் மந்திரங்கள் எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் பிம்ப சுத்தி ஜாதகர்மா நாமகரணம் எல்லாம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணி அஷ்டபந்தனம் பண்ணி பிராணப்பிரதிஷ்ட பண்ணி அதுக்கப்புறம் நித்தியம் பூஜைகளை பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி அதனுடைய சக்தியை கூட்டி இத்தனையும் பண்ணுறோம் நாங்கள் அப்போ இதெல்லாம் என்னென்னா இவர் என்ன சொல்றார் வாஸ்தவம் இதெல்லாம் நம்ம சித்தத்தை சுத்தி பண்ணுறதுக்காக நாம் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் உண்மை என்னென்னா விநாயகரும் கல்லு தாமரங்கிறத கல்லுன்னு போடலாம் விநாயகரும் கல்லு இப்போ இங்கே என்னென்ன இப்போ நம்ம கோயிலில் இருக்கிறதுலாம் என்னென்ன விநாயகர் தட்சிணாமூர்த்தி எல்லாம் ஷிலா விக்கிரகங்கள் ஆனால் நம்ம என்ன பாவனை அந்த ரூபம் வேறே அதுக்கு ஒரு நாமம் பாவனை இப்படி பண்ணுறோம் நாம் அதனால் கல்பித்த கற்பிக்கப்பட்ட தேவர்கள் தேவாதிகினா தேவர்கள் முதலியவை வழும் எல்லாமே இருக்குது இதுல பகவானும் உண்டு பகவான் விக்கிரகமும் உண்டு பக்தன் விக்கிரகமும் உண்டு ராஜராஜ சோழன் வந்து கோவில் கட்டி வச்சாருன்னு அவருக்கும் ஒரு சிலை வச்சிருக்காங்க அது எப்படி இருக்குன்னு அதுவும் தாமரம் தான் இவஸ்புரேத் தாமராத் அந்நா யுவஸ்புரே நம்ம பார்க்கிற போது தாமரம்ங்கிற புத்தியே நமக்கு இல்லை கோயில போய் பார்க்கிற போது கல்லுங்கிற புத்தியே நமக்கு கிடையவே கிடையாது பகவான்ங்கிற புத்தி இருக்கு ஆனால் அது என்ன சொல்றாரு நாமளே உருவாக்கி கொண்டது ஆகையினால நமக்கு வந்து அந்த மூலம் தெரியல நான் ஒரு மூணு கருத்து சொல்றேன் நல்ல விஷயம் அது ஞாபகம் வச்சுக்கணும் கல்லை கல்லாக பார்ப்பது வியாபகாரிக்க ஞானம் கல்லை கல்லாக பார்ப்பது வியாபகாரிக் கல்லை கடவுளாக பார்ப்பது மனதை பக்குவப்படுத்துவதற்கான அறிவுபூர்வமான கற்பனை கல்லை கடவுளாக பார்ப்பது மனதை பக்குவப்படுத்துவதற்கான அறிவுபூர்வமான கற்பனை கல்லை பிரம்மம் என்று தெரிந்து கொள்வது ஞானம் கல்லை பிரம்மம் என்று தெரிந்து கொள்வது பாரமார்த்திக்யானம் அப்போது இப்போ மூணு இருக்குது வியாபகாரிக்கம் கல்பனைங்கிறது வந்து டெக்னிக்கலாக சொன்னால் பிராத்திபாசிகம்னு பேர் வியாபாரிக்கம் பிராத்திபாசிக்கம் அப்புறம் பாரமார்த்திகம் கல்லுங்கிறது வியாபாரிக்கம் கடவுளுங்கிறது பிராத்திபாசிக்கம் பிரம்மங்கிறது பாரமார்த்திகம் இப்படி எல்லாத்திலையும் அப்ளை பண்ணீங்க நினைச்சேன்னா அது வியாபகம் அப்படின்னா என்னது பிராத்திபாசிக்கம் நான் பிரம்மம் பரமார்த்திகம் மூணா இந்த விவேகம் எல்லாம் இருந்தா போறோம் அகம் மனுஷிய அவாரிம் அஹம் பரிவு பூர்வமான கப்பண நல்லது அஹம் ப்மா பாரமா அப்போ என்னன்னா நான் வந்து பக்தநாட்டம் தெரிகிறேன் மனுஷனாட்டம் தெரிகிறேன்னு நம்மளையும் சொல்லிக்கலாம் ஆனால் நான் மனுஷனும் அல்ல பக்தனும் அல்ல அப்போ மனுஷிய நாட்டமும் தெரிகிறேன் பக்தநாட்டமும் தெரிகிறேன் நம்ம விஷயத்தில் போட்டுக்கிறோம் பர்த்ததில் என்னென்னா தாமராது அந்நைவஸ்புரேத் தாமிரத்துக்கு வேறாக தோன்றுகிறது ஆனால் தாமிரத்துக்கு வேறு அல்ல தாமரத்தில்தான் கற்பிக்கப்பட்டிருக்க அது ஒரு சப்போர்ட் ஒரு ஆலம்பனம் ஒரு பிடிப்பு கடவுள் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் அவர் பரம்பொருள் அவர் வடிவமற்றவர் அப்படிங்கிற கருத்தை யாரும் முதல்ல புரிஞ்சிக்கவே முடியாது வடிவத்தை புரிஞ்சுதான் அப்புறம் வடிவமற்ற தன்மையை புரிந்து முடியும் ஓர் உருவம் ஓர் நாமம் இல்லானுக்கு ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் உருவங்கள் வாடுறார் ஓருவம் ஒரு நாமம் இல்லானுக்கு ஆயிரம் நாமங்கள் பாடி தெல்லேனம் கொட்டாமோ உருவம் கிடையாது ஒரு நாம நமக்கும் உருவம் கிடையாது நமக்கும் நாம ரூபம் கிடையாது பகவானுக்கும் நாம ரூபம் கிடையாது நாம ரூபம் கல்பிதம் அத்தியஸ்தம் அது வேற மாதிரி தெரியறது ஆனா தாமிரத்துக்கு வேறாக இருக்கிற மாதிரி தெரியல தாமிரத்தை நாம் நினைக்கிறதில்லை மறந்துவிடுறோம் கடவுளைத்தான் நினைக்கிறோம் நேற்றுக்கு கேள்வி பதில் செஷனில் கூட இந்த அகம்பிரம்மாஸ்மின்னு யார் சொல்கிறா அப்படின்னு அதுக்கு பதில் சொன்னபோது நீங்கள் கவனிச்சிருக்கணும் அது இன்னும் கொஞ்சம் தெளிவாக விளக்கம் சொல்கிறேன் நான் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னுங்கிற அர்த்தம் சொன்னேன் நான் சந்தோஷமாக இருக்கேங்கிறது மனசு சொல்கிறதா வாய் சொல்கிறதா வாய் தான் சொல்றது ஆனால் அது மனசை குறிக்கிறது வாய் தான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றது வாயா சந்தோஷமா இருக்கு வாய் சந்தோஷத்தை வாயில பார்க்க முடியாது முகத்தில் நாம் வந்து புரிஞ்சுக்கிறோம் சந்தோஷமாக இருக்கிறேன்னு வாய் சொல்றதை தவிர அது குறிக்கிறது மனசை குறிக்கிறது அது மாதிரி நான் பிரம்மமாக இருக்கிறேன்னு சொல்றது நினைக்கிறது மனசு ஆனால் எதை குறிக்கிறதுனா பொருள் பிரம்மத்தை குறிக்கிறது அது மாதிரி இங்கேயும் அதே மாதிரி இங்கும் எப்படின்னா நம்ம வந்து தாமிரத்தை மறந்துடுறோம் தாமிரம் கல்லுங்கிறத பரிபூர்ணமா மறந்துட்டு தான் பகவான் அப்படிங்கிறோம் இங்கும் என்ன பண்றோம் அபேதத்தை மறந்துட்டு தான் பேதத்தை பாக்குறோம் பகவானுக்கும் நமக்கும் ஜெகத்துக்கும் இருக்கிற அபேதத்தை மறந்துட்டு தான் பேதத்தை பாக்குறோம் அப்படி பேதத்தை பாக்குற போது நமக்கு அபேதம் தெரியதில்லை அபேதத்தை பார்க்கிற போது அதான் மரத்தில் மறைந்தது மாமத யானை மரத்தை மறைத்தது மாமத யானை இப்ப தாமரத்தை மறைத்தது எது இந்த ஸ்லோகத்தில் தாமிரத்தை மறைத்தது எது கடவுள் என்னும் பாவனை கடவுள் என்னும் பாவனை கடவுள் என்னும் பாவனா விற்தியானது தாமிரம் என்கின்ற விற்த்தியை மறைத்துவிட்டது விறத்தியை மறைச்சிருக்கு அவ்வளோதான் அந்த இந்த இப்போ நம்ம விச்சாரம் பண்ணோடனே இந்த விற்த்தி வந்து ஆமாமான்னு ஒத்துக்கிறது மறுக்க மாட்டேங்கிறது நமக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை அதில் சம் நிஷ்சம்சய ஜானம் வேறாக தேவத்தை இருக்கிறது மாதிரி தெரிகிறது ஆனால் தாமிரந்தான் இங்கே இருக்கு அப்படின்னு சொன்னோம்மானா அது வந்து நம்ம புத்தி நன்றாக ஒத்துக்கொள்கிறது அதே மாதிரி தான் இங்கேயும் விச்சாரம் பண்ணி புரிஞ்சுக்கணும் தாம என்ன சொ பிரதிபாஸ்யின்னு சொன்ன பிரமாண பிரமாயம் திரிப்புட்டின் அர்த்தம்ிப்பு இந்த உலகமானது திரிப்புடி இவ்வுலகமான அக உலகம் கனவுலகம் எல்லாவற்றையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் அக உலகம் புற உலகம் அக உலகம் கண்ணை மூடி உலகத்தை நினைக்கிறது தான் அக உலகம் கண்ண திறந்து உலகத்தை பார்க்கறது தான் புற உலகம் கண்ணால் பார்த்துண்டு உலகத்தை மனசுக்குள்ள கண்ணால் நேர பார்க்கறது புற உலகம்னு சொல்கிறோம் மன உலகத்தை மனசுக்குள்ள நினைக்கிறது அக உலகம்னு கோபம் பொறாமை முதலிய உணர்ச்சிகளும் அக சேரும் ஆக புறவுலகம் அக உலகம் கனவுலகம் இப்படி வார்த்தையை மாற்றி போடுறேன் எல்லாம் ஒன்றுதான் இதெல்லாம் எதுனா எதுல என்ன ரூபேன பிரதிபாசியாதி ரூபேண பிரமாத் பிரமாண பிரமேய ரூபேன இதம் ஜகத்து இந்த உலகமானது ஆத்மோத்தம் ஆத்மாவில் கற்பிக்கப்பட்டது ஆனால் இதற்கு வேறாக இருப்பது போல தோன்றுகிறது வேறாக இருப்பது போல் தோன்றுகிறது தாமரத்தில் கற்பிக்கப்பட்ட தேவதை தேவர் தேவதைகள் முதலானவைகள் தாமிரத்திற்கு வேறாக இருப்பது போல தோன்றுகிறது அது அதுபோல திரிபுடியான பிரமாத்திரு பிரமாண பிரமேயங்கள் பிரமேயமயமான இந்த உலகம் பிரமாத்திரு பிரமாண பிரமேய ரூபமான இந்த உலகம் ஆத்மாவின் மீது கற்பிக்கப்பட்டிருக்கிறது தாம ஆத்மோத் ஆத்மாவின் மீது கற்பிக்கப்பட்டிருக்கிறது சரி இனி அடுத்த ஸ்லோகங்கள் இதை மேலும் விளக்கி கூறுகிறது ஈஷீவாத்மவாதி यथै ா ரேக்கோபீவன்மாஸ்ராசன ताम्रनाशो नाशो ாோ நைவீவா ாக்கோப்பீவிவன் எராமோ வித்திய தேஸ்வராதி நாசோ நைவாத்மன சதா தெள்ள தெளிவாக ஜீவ ஈஸ்வர ஜகத் பேதம் மித்யா மாயத்தோற்றம் என்று ஸ்பஷ்டமாக இந்த ஸ்லோகங்கள் உபதேசிக்கிறது ஏக்கமபி தாமரகம் எப்படி தாமரம் ஒன்றாக இருப்பினும் எல்லாம் தாமிரமாகவே இருப்பினும் அனைத்தும் தாமிரமாகவே இருப்பினும் ஒன்றேயான தாமிரமாக இருப்பினும் அத்வைதமான தாமிரமேயாக இருப்பினும் தாமிரமாக இருப்பினும் பாதி ஈசாத்மீவாத்ம போட்டுக்கணும் இந்த ஸ்லோகங்கள்னா ஜீவேஸ்வர அபேதத்தை உபதேசிக்கிறது ஜீவ ஈஸ்வர அபேதம் ஒரு விஷயம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் நம்மை உடலாக கருதினால் கடவுளையும் நம்மால் உடலாகத்தான் கருத முடியும் நம்மளை வந்து சரீரமாக நம்ம நினைச்சோமானா கடவுளையும் சரீரமாகத்தான் நினைக்க முடியும் அவருக்கு அந்த சாந்தாகாரம் பஜகசயனம் பத்மநாபம் இல்லை சங்க சக்கரம் ச கிரீட்ட ச பீட்ட வஸ்திரம் ச தியான ஸ்லோகங்கள்லாம் சொல்லி அது இந்த ரூபத்தில் இருக்குதுன்னு தான் சொல்லும் நமக்கு சரீரத்தில் அபிமானம் பூர்ணமா இருக்கிற வரைக்கும் கடவுளையும் சரீரமாகத்தான் கருதணும்னு தோணும் ஆனா நான் சரீரம் இல்லைங்கிற நிஷ்டை எப்ப நன்றாக உருவாகுமோ அப்ப நன்றாக இந்த விஷயமும் புரிஞ்சிடும் ஈஸ்வரனுக்கும் சரீரம் அது ஒரு தோற்றம்தான் என்னுடைய சரீரம் முதலானவைகளும் தோற்றம் அவனுடைய சரீரம் முதலானவைகளும் தோற்றமே என்று நன்கு விளங்கிவிடும் சரி ஆகினால பாதி தோன்றுகிறது அடுத்த ஸ்லோகம் இது மாதிரிதான் ஆத்மா ஒன்றாக இருப்பினும் ஈசன் என்றும் ஜீவன் என்றும் வேற்றுமை உண்டாகிறது முதல்ல விக்கிரகத்துல சொல்லப்பட்டது இப்போ வந்து நிஜமாவே ஜீவஈஸ்வரனுங்கிற அந்த கருத்தை பற்றி சொல்லுகிறது விளக்கமாக அடுத்த வகுப்பிலே விளக்குகிறேன் ஓ பூர்ணமத்பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சே பூர்ணசிய பூர்ணமாதாஜ பூர்ணமேவாவசிஷே ஓம் சாந்திஷாந்திஷாந்தி ஹரிஹி ஓம்